நபி அவர்களின் குடும்பம் ஒன்று ஹிஜ்ரத்துக்கு முன்பு நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களின் வீடு மக்காவில் இருந்தது அதில் நபிசல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களின் மனைவி ஹதீஜா பின் து குவைலி ரஜி அல்லாஹ் ஹான்ஹா இருந்தார்கள் நபிசல்லாஹாஹாஹ் அலைவாஸ்லம் தங்களது இருபத்தி வயதில் நாற்பது வயது நிரம்பிய ஹதீஜா ரஜி அல்லாஹ் அவர்களை மனமுடித்தார்கள் அவர்கள் உயிருடன் இருக்கும் வரை நபி சல்லாஹ் அலைஹி வசல்லம்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 ருக்கையா உம்மு குல்சும் ஆகிய இருவரையும் ஒருவரு பின் ஒருவராக உஸ்மேனுக்கு மனமுடித்து வைத்தார்கள் பத்ரு உஹது போர்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஃபாத்திமாவை அலிக்கு மனமுடித்து தந்தார்கள் ஃபாத்திமாவுக்கு ஹசன் ஹுசைன் ஜெய்னப் உம்மு குல்சும் என்ற நான்கு பிள்ளைகள் இருந்தார்கள் மற்ற ஈமான் கொண்டவர்களை விட நபி சொல்லாஹ் ஹலேவாஸ்லம் அவர்களுக்கு பல காரணங்களை முன்னிட்டு நான்குக்கும் மேற்பட்ட திருமணங்கள் செய்வது ஆகமானதாக இருந்தது நபி சொல்லாஹ் ஹலை வஸ்லம் பதிமூன்று திருமணங்கள் செய்திருந்தார்கள் அதில் கதீஜாவும் ஏழைகளின் தாய் என புகழப்பட்ட ஜைனப் பித் குசைமாவும் நபி சொல்லலாஹ் ஹலைவசலம் உயிருடன் வாழ்ந்த காலத்திலேயே மரணித்து விட்டார்கள் ஏனைய ஒன்பது மனைவிகள் உயிருடன் இருக்கும்போது நபி சொல்லல்லாஹ் ஹலைவஸ்லம் மரணமானார்கள் மற்ற ரெண்டு பெண்களை மனமுடித்து பிறகு பிரிந்து விட்டார்கள் ரெண்டு சௌதா பிந்து ஜமா ரதி அன்ஹா ஹதிஜா ரவி அல்லாஹ் ஹான்ஹா அவர்கள் இறந்து ஒரு மாதத்திற்கு பின் நபித்துவத்துடைய பத்தாம் ஆண்டு ஷவ்வால் மாதத்தில் இவர்களை மனமுடித்தார்கள் ஒன்று விட்ட சகோதரரின் மகன் சக்ரான் இவன் அம்ருக்கு இவரை மனமுடித்து தரப்பட்டிருந்தது அவரின் மரணத்திற்கு பின் நபி சல்லாஹ் ஹலை வசல்லம் சவுதாவை மணமுடித்தார்கள் இவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி நான்கு ஷவ்வால் மாதம் மதினாவில் மரணமடைந்தார்கள் மூன்று ஆயிஷா பின் தபுபக்கர் ரதி அல்லாஹ் ஹான்ஹா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 நபீசுல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்களை மிக அதிகம் நேசித்தார்கள் இந்த சமுதாய பெண்களில் அவர்களே அதிக மார்க்க ஞானமுள்ளவர்களாக திகழ்ந்தார்கள் ஏனைய உணவுகளை விட சரீத் என்ற உணவுக்குரிய சிறப்பை போன்று ஏனைய பெண்களை விட ஆயிஷா ரதுல்லாஹாஹ் ஹான்ஹா மிகச் சிறப்பு பெற்றிருந்தார்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி அல்லது ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ரமலான் பிறை பதினேழில் மரணமானார்கள் பக்கையில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் நான்கு ஹஃபா பின் துமர் ரதியுல்லா ஹான்ஹா இவரது கனவர் குனைஸ் இப்னு ஹுதைஃபா சஹ்மி ரதி அல்லாஹ் ஹான்ஹு பத்ரு உஹுதுக்கு இடைப்பட்ட காலத்தில் மரணமாகிவிடவே இவர் விதமையானார் இத்தா முடிந்து ஹிஜிரி மூன்று ஷாபான் மாதத்தில் இவரை நபி சொல்லாஹு அலைவசல்லாம் மனமுடித்து கொண்டார்கள் ஹஃபா ரத் அல்லாஹ் ஹான்ஹா ஹிஜிரி நாற்பத்தி ஐந்தில் ஷாபான் மாதம் தமது அறுபதாவது வயதில் மரணமானார்கள் இவர்களையும் வக்கையில் அடக்கம் செய்யப்பட்டது ஐந்து ஜைனப் பின் துசைமா ரயாஹ் ஹான்ஹா இவர் ஹிலால் இவ்வளவு ஆமிர் இவ்வளவு சஹாவின் குடும்பத்தை சார்ந்தவர் இவர் ஏழைகள் மீது அதிகம் இரக்கமும் கருணையும் உடையவராக இருந்ததால் உம்முல் மசாக்கின் ஏழைகளின் தாய் என சிறப்பித்து கூறப்பட்டார் இவர் அப்துல்லா இவனு ஜஹ்ஷின் மனைவியாக இருந்தார் கணவர் உகது போரில் ஷகீதான பின்பு அவரை நபி சல்லாஹ் அலை வசூல்லம் ஹிஜிரி நான்கில் மனமுடித்தார்கள் மனமுடித்து ஏறக்குறைய மூன்று மாதங்கள் கழித்து ரவியுல் அவ்வல் மாதத்தில் மரணமடைந்தார் நபி சொல்லாஹ் அலை வசலம் அவருக்கு தொலை வைத்து பக்கையில் அடக்கம் செய்தார்கள் ஆறாவது உம்மு சலமா ஹிந்து பிந்த் அபு உமையா ரஜயல்லாஹ் வான்ஹா இவர் அபு சலமாவின் மனைவியாக இருந்தார் அந்த தம்பதியருக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள் ஹிஜிரி நான்கு ஜுமாத் அல் ஆஹ்ராவில் அபு சலமா ரஜயல்லாஹ் வான்கு மரணமானார் அதே ஆண்டு ஷவ்வால் மாத கடைசியில் நபி சொல்லாஹ் அலைஹ் வசலம் உம்மு சலமாவை மனமுடித்தார்கள் இவர் மார்க்க ஞானமும் நுண்ணறிவும் கொண்ட பெண்ணாக திகழ்ந்தார்கள் இவர்கள் ஹிஜ்ரி ஐம்பத்தி ஒன்பது சிலரின் கூற்றுப்படி ஹிஜ்ரி அறுபத்தி தமது எண்பத்தி நான்காவது வயதில் மரணமடைந்தார்கள் இவரையும் வகையில் அடக்கம் செய்யப்பட்டது ஏழு ஜெய்னப் பின் ஜாக்ஸ் இப்னு ருபாப் ரஜ் ஹன்ஹா இவர் அசத் இப்னு ஹுசைமாவின் குடும்பத்தை சார்ந்தவர் நபி சொல்லா ஹலிவசலம் அவர்களின் வளர்ப்பு மகனான ஜெயித் இப்னு ஹாரிசாவின் மனைவியாக இருந்தார் ஜெயித் ரது அல்லாஹ் அன்பு தலாக் கொடுத்து முடிந்தவுடன் அலைவாசலம் அவர்களுக்கு என்பவர் கூறிவிட்டார் உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம் அல் குர் ஆன் அத்தியாயம் முப்பத்தி மூன்று வசனம் முப்பத்தி ஏழு வளர்ப்பு மகன் தொடர்பான சட்டங்கள் அத்தியாயம் அக்சாபில் இறக்கப்பட்டன அதனை அடுத்து பார்ப்போம் ஹிஜ்ரி ஐந்து சிலரின் கூற்றுப்படை ஹிஜிரி நான்கு மாதம் செய்தார்கள் தர்மம் செய்பவராகவும் அதிகம் வணக்கம் புரிபவராகவும் விளங்கினார் தங்களது வயதில் ஹிஜிரி இருபதில் மரணம் எய்தினார்கள் நபி சொல்லாஹ் அலிவாசலம் அவர்களின் மனைவியரில் நபியை அடுத்து மரணம் எய்தியவர்களில் இவரை முதலாம் இவருக்கு உமர் ரதுலாஹ் வானு தொழுகை நடத்தி பக்கில் அடக்கம் செய்தார்கள் எட்டு ஜுவைரியா பின் அல் ஹாரிஸ் இவரின் தந்தை ஹாரிஸ் கோத்திரத்தைச் சேர்ந்தார் அலை வசல்லுக் மீது படையெடுத்த போது கைதியான இவர் சாபித் ஷம்மாஸ் ரதி அல்லாஹ் என்ற நபித்தோழருக்கு கனிமா வெற்றி பொருளில் பங்காக கிடைத்தார் இவரை சில தொகைகள் பெற்றுக்கொண்டு உரிமையிட சாபித் முடிவு செய்தார் அத்தொகையை நபி சொல்லாஹ் அலைவசம் செலுத்திவிட்டு ஹிஜ்ரி ஆறு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 ரவியுல் அவ்வல் மாதத்தில் மரணமடைந்தார் ஒன்பது உம்மு ஹபீபா ரம்லா பின்ஹா இவர் உபைதுல்லா இவனு ஜஹின் மனைவியாக இருந்தார் அவர் மூலம் ஹபீபா என்ற பெண் குழந்தை பிறந்ததால் அழைக்கப்பட்டார் இவர் தனது கணவருடன் ஹவஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார் அங்கு உபயதுல்லா கிறிஸ்தவராக மாறினார் சில காலத்திற்கு பின் அங்கேயே இறந்து போனார் உம்மு ஹபீபா ரதி அல்லாஹ் ஹான்ஹா இஸ்லாமின் நிலையாக இருந்தார்கள் ஹிஜ்ரி 7、மொஹர்ரம் மாதத்தில் அம்ரு இப்னு உமையா லம்ரி என்ற தோழரை மன்னர் நஜ்ஜாஷியிடம் அனுப்பி அங்குள்ள முஸ்லிம்களை அழைத்து வரச் சொன்னபோது உம்மு ஹபீபாவை மனமுடிக்கும் விஷயமாகவும் நஜ்ஜாஷியிடம் கொடுக்கப்பட்ட கடிதத்தில் நபி சொல்லலாஹ் அலை வசல்லம் குறிப்பிட்டிருந்தார்கள் அவர் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் சார்பாக நானூறு திருகங்கள் மகர் கொடுத்து உம்மு ஹபீபாவை நபி அவர்களுக்கு வைத்து ஷுரஹ்பீல் இப்னு ஹஸ்னா என்ற தோழருடன் அனுப்பி வைத்தார் இந்த குழுவினர் நபி சொல்லலாஹ் அலைவசம் கைவர் போரில் ஈடுபட்டிருந்த போது அங்கு வந்தார்கள் போரிலிருந்து திரும்பிய பின் நபி சொல்லலாஹ் அலைவசல்லம் இவருடன் வாழ்க்கையை தொடங்கினார்கள் ஹிஜிரி நாற்பத்தி இரண்டில் இவர் மரணம் எய்தினார் சிலர் ஹிஜிரி நாற்பத்தி என்றும் சிலர் ஐம்பது என்றும் கூறுகின்றார்கள் பத்து வன்ஹா இஸ்ரவேலர்களின் பனு நளிர் கூட்டத்தாருடைய தலைவரின் மகள் கைவர் போரில் கைதியானார் இவரை நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் தனக்காக எடுத்துக்கொண்டு இஸ்லாமுக்கு வரும்படி அழைத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவே நபிசல்லாஹ் அலைவாஸ்லம் அவரை உரிமை விட்டு கைவரிலிருந்து திரும்பும் போது ஹிஜிரி ஏழில் மனமுடித்து கொண்டார்கள் மதினாவுக்கு செல்லும் வழியில் கைவரிலிருந்து பன்னிரண்டு மைல் தொலைவில் உள்ள சத்து சஹ்கா என்னும் இடத்தில் இவருடன் நபி சொல்லல்லாஹாஹ்ஹாஹ்ஹாஹ் அலைவசலம் வாழ்க்கையைத் தொடங்கினார்கள் பதினொன்று மைமூனா பின் ஹாரிஸ் அபிஅல்லாஹ் வன்ஹா இவர் உம்முல் ஃபதல் உபாபா பின் ஹாரிஸின் சகோதரி ஆவார் நபி சல்லாஹ் அலிவாஸ்லம் உம்ரத்துல் கலாவை முடித்து திரும்பும் போது ஹிஜ்ரி ஏழு துல்காவில் இவரை மணமுடித்தார்கள் மக்காவிலிருந்து ஒன்பது மைல் தொலைவில் உள்ள ஷரீப் என்ற இடத்தில் இவருடன் நபி சல்லாஹ் அலிவாஸ்லம் இல்லற வாழ்வை தொடங்கினார்கள் ஹிஜிரி அறுபத்தி ஒன்றில் இதே ஷரீப் என்ற இடத்திலேயே இவர் மரணமடைந்தார் அங்கேயே அடக்கம் செய்யப்பட்டார் மரணமடைந்த ஆண்டு சிலர் ஹிஜிரி முப்பத்தி எட்டு என்றும்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 நபிசுல்லா அலைவாஸ்லம் மனமுடித்தார்கள் ஆனால் அவர்களுடன் வாழ்க்கை நடத்தவில்லை இது தொடர்பான பல மாறுபட்ட கருத்துகள் உள்ளன அவற்றை இங்கு விவரிக்க இயலாது நபிசுல்லா அலேவாஸ்லம் அவர்களுக்கு இரு அடிமை பெண்கள் இருந்தார்கள் ஒன்று மன்னர் முக்கௌக்கிஸ் வழங்கிய மாரியா கிஃப்தியா நபிசுல்லா ஹலேவஸ்லம் அவர்கள் மூலம் இவருக்கு இப்ராஹிம் என்ற ஆண் மகவு பிறந்து பாலப்பருவத்திலேயே ஹிஜிரி பத்து ஷவ்வால் பிற இருபத்தி அல்லது இருபத்தி கிபி அறுநூற்றி முப்பத்தி 27 ஜனவரி இருபத்தி ஏழில் இரண்டாவது அடிமை ரைஹானா பின் துசை இவர் பனு லலீர் அல்லது பனு குரெலா சமூகத்தைச் சேர்ந்தவர் பனு குரேலாவுடன் போரில் கைது செய்யப்பட்ட இந்த பெண்ணை நபி சொல்லலா ஹலைவாசலம் தனது பங்கில் எடுத்துக்கொண்டார்கள் இவரை உரிமையிட்ட பிறகு நபி சொல்லல்லா ஹலைவாசலம் மனமுடித்தார்கள் எனவே இவர் நபி சொல்லல்லா ஹலைவசலம் அவர்களின் மனைவியாகி விடுகிறார் என்று வேறு சிலர் கூறுகின்றார்கள் அறிஞர் இப்னுல் ஹயம் ரஹமத்துல்லாஹி அலிகி முந்திய கூற்றே ஏற்றமானது என்கின்றார் அபு உபைதா ரஹ்மத்துல்லாஹி அலிகி என்ற அறிஞர் மேலும் ரெண்டு அடிமை பெண்கள் நபிசுல்லா அலைவாசலம் அவர்களிடம் இருந்தார்கள் ஒருவர் ஜமீலா இவர் போர்க்கைதியாக கிடைத்தவர் மற்றொருவர் பெயர் தெரியவில்லை அவரை ஜைன் அப் ஜக்ஸ் நபி அன்பளிப்பாக வழங்கினார்கள் என்கின்றார்கள் ஆதாரம் ஜாதுல் மகாது பலதார மனம் புரிந்தது ஏன் நபீசுல்லாஹாஹ் அலைவாஸ்லம் நல்ல உடல் வலிமையும் திடகாத்திரமும் கொண்ட வாலிப காலத்தில் தன்னை விட பதினைந்து வயது அதிகமான கதீஜா ரதி அல்லாஹ் ஹான்ஹா ஏறக்குறைய ஏற முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தார்கள் கதீஜா ரதி அல்லாஹ் ஹான்கா மரணமான பின்பே சவுதாவை மனமுடித்தார்கள் இவரும் வயதில் நபிசுலல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களை விட மூத்தவராக இருந்தார் பின் தனது வயோதிக காலத்தில்தான் பல திருமணங்களை செய்தார்கள் இதை நன்கு சிந்திப்பவர் நபி சொல்லாஹ் அலி வசல்லம் பல திருமணங்களை செய்தது அதிக ஆசையை நிறைவேற்றி என்று அறவே கூற முடியாது மாறாக அதற்கு பல உயர்ந்த உன்னத நோக்கங்கள் இருந்திருக்க வேண்டும் என அறியலாம் அபுபக்கர் ரஜியல்லா ஹான்ஹு அவர்களின் மகள் ஆயிஷாவையும் உமர் ரஜியுல்லா ஹான்ஹு அவர்களின் மகள் அஃபாவையும் நபி சொல்லாஹ் அலைய் வசலம் மனம் முடித்து அபுபக்கர் ரஜியல்லா உமர் ரதியுள்ளாஹ் ஹான்ஹு ஆகிய இருவருடனும் உறவை பலப்படுத்தி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 அறவியர்கள் பண்டைக்கால வழக்கப்படி மாமனார் வீட்டு உறவை பெரிதும் மதித்தார்கள் இவ்வுறவு பல மாறுபட்ட குடும்பங்களுக்கிடையில் நெருக்கத்தை உண்டு பண்ணுவதற்குரிய வழிகளில் ஒன்றாக இருந்தது மாமனார் வீட்டு உறவுகளுடன் சண்டையிடுவதையும் போர் புரிவதையும் தங்களுக்கு மகா கேவலமாகவும் இழுக்காகவும் கருதினார்கள் பல மாறுபட்ட வம்சங்களிலிருந்து நபிசல்லாஹ் அலைவாஸ்லாம் தங்களது திருமணங்களை செய்து அந்த வம்சங்களுக்கிடையே உள்ள பகைமையையும் கோபத்தையும் தணிக்க முயற்சி செய்தார்கள் எடுத்துக்காட்டாக உம்மு சலமா ரா இவர் மிளையை சேர்ந்தவர் அபு ஜஹலும் காளி திப்னு வலிதும் இதே கிளையைச் சேர்ந்தவர்கள்தான் அபு ஜஹல் பத்ரு போரில் கொல்லப்பட்டான் நபிசல்லாஹ் அலைவசலம் அவர்களை பல போர்களில் எதிர்த்து வந்த காளி திப்னு வலித் ரதையுள்ளாஹ் வன்கு தனது கிளையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை நபி சல்லாஹ் அலைவாஸ்லம் மனமுடித்துக் கொண்டதால் தனது எதிர்ப்பை கைவிட்டு குறுகிய காலத்திற்குள் நபி அவர்களிடம் வந்து இஸ்லாமை ஏற்றார் இவ்வாறே உம்மு ஹபீபா ரதையொல்லாஹ் வன்கா அவர்களை திருமணம் செய்தார்கள் இவர் அபு சுஃப்யானின் மகளாவார் அபு சுஃப்யான் இஸ்லாமுக்கும் முஸ்லிம்களுக்கும் செய்த கொடுமைகள் அனைவரும் அறிந்ததே உம்மு ஹபீபாவை நபிசல்லாஹு அலைவாஸ்லம் திருமணம் செய்த பின் அபு தனது தீய செயல்களிலிருந்து சற்றே பின்வாங்கினார் அதுபோலவே பனு நலீர் மற்றும் பனு முஸ்தலக் ஆகிய இரு யூத வம்சங்களிலிருந்து சஃபியா மற்றும் ஜுவைரியாவை மனமுடித்தார்கள்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 எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை யாரும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை இந்த பலன்களுக்கு இடையில் மேலான மற்றும் ஒரு பலன் இந்த திருமணங்களால் ஏற்படுகின்றது அதன் விளக்கம் என்னவென்றால் நபி சொல்லல்லாஹ் அலைவாசலம் அவர்களுடைய சமுதாயத்தினர் ஒழுக்கம் பண்பாடு கலாச்சாரம் மற்றும் சமூகத்தை அமைப்பதற்கு தேவையான பண்புகளை அறியாதவர்களாக இருந்தார்கள் இத்தகைய சமுதாயத்தை பண்படுத்தவும் சீர்படுத்தவும் வேண்டும் என நபி சொல்லல்லாஹ் அலைஹி வசலம் அவர்கள் பணிக்கப்பட்டார்கள்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 நபி சொல்லாஹ் அலேவசல்லம் அவர்களின் சார்பாக பெண் இனத்திற்கு மார்க்கத்தை எடுத்துரைக்கும் பொறுப்பையும் நிறைவேற்றுவார்கள் நபி சொல்லாஹா ஹலிவாசல்லம் அவர்களின் மனைவிகளான முஹ்மீன்களின் தாய்மார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் தங்கள் வீடுகளில் எப்படி இல்லற வாழ்க்கை நடத்தினார்கள் என்ற செய்திகளை நமக்கு தெளிவாக எடுத்துரைத்துள்ளார்கள் இதில் அவர்களது பங்கு மகத்தானது குறிப்பாக நபி சொல்லல்லாஹ் அலேவாசல்லம் அவர்களுடன் நீண்ட நாட்கள் வாழ்ந்த ஆயிஷா அல்லாஹ் ஹன்கா போன்ற துணைவியர் நபி சொல்லாஹ் அலைவசல்லம் அவர்களின் சொல் செயல்களின் பெரும்பாலானவற்றை சமுதாயத்திற்கு தெரிவித்துள்ளார்கள் நபி சொல்லலாஹ் அலிவசலம் அவர்களின் திருமணங்களில் ஒன்று ஊறிப்போன அறியாமை கால வழக்கத்தை தகர்ப்பதற்காக நடத்தப்பட்டது அதாவது அறவியர்களிடம் வளர்ப்பு மகனை பெற்ற மகனாக கருதும் வழக்கம் இருந்தது பெற்ற மகனுக்கு கொடுக்கும் உரிமைகளையும் கடமைகளையும் வளர்ப்பு மகனுக்கும் வழங்கினார்கள் இந்த வழக்கம் அறவியர்களிடம் ஆழமாக வேறொன்று இருந்தது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 நபி சொல்லாஹ் வலை வசல்லம் அவர்களின் மாமி மகள் ஜெய்னபின் ஜக்ஷை ஜெயித் இப்னு அஹாரிசா ரசயுல்லா ஹன்ஹூ மனமுடித்திருந்தார் ஜெய்தை சிறு வயது முதலே நபி சொல்லாஹ் அலைவசல்லம் வளர்த்து வந்ததால் இவரை ஜெயித் இப்னு முஹம்மது முஹம்மதின் மகன் ஜெயித் என்றே மக்கள் அழைத்தார்கள் ஆனால் இந்த தம்பதியரிடையே சுமூகமான உறவு நிகழவில்லை இதனால் ஜெயித் ரஃபுல்லா ஹன்ஹூ தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட எண்ணி நபி சொல்லாஹ் அலைவாஸ்லம் அவர்களிடம் ஆலோசனை செய்தார் ஜெயித் அதி அல்லாஹு அன்பு தனது மனைவியை விவாகரத்து செய்துவிட்டால் அவரை தானே மணக்க நேரிடும் என அல்லாஹுவின் அறிவிப்பு மூலம் நபி சுல்லாஹ் அலை வஸ்லம் அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஆனால் இந்த திருமணம் நடந்தால் இணை வைப்பவர்கள் நபியவர்களையும் முஸ்லீம்களையும் பழிப்பார்கள் நய வஞ்சகர்களும் யூதர்களும் முஸ்லிக்குகளும் நபியவர்களுக்கு எதிராக குழப்பங்களையும் தவறான குற்றச்சாட்டுகளையும் பரப்புவார்கள் அதனால் பலவீனமான நம்பிக்கையுடைய முஸ்லிம்களின் உள்ளத்தில் கெட்ட எண்ணங்கள் ஏற்படலாம் ஆகவே ஜெயீத் ரதுல்லாஹு அன்பு தலாக் விஷயமாக பேசிய போது தலாக் விட வேண்டாம் என நபிசுல்லா அலைவசல்லம் அவருக்கு அறிவுரை கூறினார்கள் நபிசுல்லாஹாஹ் அலைவசல்லம் உணர்ந்த இந்த அச்சமும் தடுமாற்றமும் அல்லாஹுக்கு பிடிக்கவில்லை எனவே நபி அவர்களை கண்டித்து அடுத்து வரும் வசனத்தை அருளினான் நபியே அல்லாஹுவும் நீங்களும் அருள் புரிந்தீர்களோ அவரை நோக்கி நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து உங்களுடைய மனைவியை நீக்காது உங்களிடமே நிறுத்தி கொள்ளுங்கள் என்று கூறிய சமயத்தில் நீங்கள் மனிதர்களுக்கு பயந்து அல்லாஹு இருப்பதை உங்கள் மனதில் மறைத்தீர்கள் நீங்கள் பயப்பட தகுதி உடையவன் அல்லாஹுதான் மனிதர்கள் அல்ல அல் குர் ஆன் அத்தியாயம் 33 மூன்று வசனம் முப்பத்தி ஆனால் நடக்க வேண்டியது நடந்துவிட்டது ஜெய்து ரதியொல்லாக வான்கு தன் மனைவியை தலாக் கொடுத்து விட்டார் நபி சொல்லொல்லாஹு அழகி வசல்லம் பனு குறைலா யூதர்களை முற்றுகையிட்ட இக்காலகட்டத்தில் ஜைன ரதியல்லாக வான்கா அவர்களுடைய இத்தா முடிந்தவுடன் நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவரை திருமணம் செய்து கொண்டார்கள் இதனை நபி விருப்பத்திற்கு விடாமல் தானே மனம் வைத்ததாக அல்லாஹ் குர்ஹானில் குறிப்பிடுகின்றான் ஜெயிது என்பவர் மனம் தன் மனைவியை தலா கூறிவிட்ட நாம் அப்பெண்ணை உங்களுக்கு திருமணம் செய்து வைத்தோம் ஏனென்றால் நம்பிக்கையாளர்களால் தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர்கள் தங்கள் மனைவிகளை தலா அவர்களை வளர்த்தவர்கள் அந்த பெண்களை திருமணம் செய்து கொள்வதில் எந்த தடையும் இருக்கக்கூடாது என்பதற்காக இது நடைபெற்றே தீர வேண்டிய அல்லாஹுடைய கட்டளையாகும் அல் குர் ஆன் அத்தியாய முப்பத்தி வசனம் முப்பத்தி ஏழு அல்லாஹ் செய்ததற்கு காரணம் ஆகவே நீங்கள் வளர்த்த எவர்களையும் அவர்களுடைய உண்மையான தந்தைகளின் பெயர்களை கூறி அன்னாரின் மகன் என்றே அழையுங்கள் அதுதான் அல்லாஹு நீதமாக இருக்கின்றது அல்குர் ஆன் அத்தியாய முப்பத்தி வசனம் ஐந்து மற்றும் நம்பிக்கையாளர்களே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 ஊர் இப்போன எத்தனையோ பழக்க வழக்கங்களை தகர்ப்பது என்பது சொல்லால் மட்டும் முடியாது அதனை மாற்ற நினைக்கும் சத்திய அழைப்பாளர்கள் தனது செயலாலும் அதனை நிரூபித்து காட்ட வேண்டும் இதற்கு உம்ராவில் நடந்த நிகழ்ச்சி அழகிய எடுத்துக்காட்டாக கூறலாம் நபித்தோழர்கள் நபி சொல்லாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களின் மீது வைத்திருந்த அன்பு பாசம் பற்றி உர்வா இப் மசூத் ரவி கூறிய ஹதீஸில் இருந்து நாம் தெரிந்திருக்கலாம் உஸ்மான் ரவி கொல்லப்பட்ட செய்தி உண்மையாயின் வெற்றி அல்லது மரணம் ஏற்படும் வரை போர் புரிய வேண்டும் பின் வாங்க கூடாது என்று நபி சொல்லாஹ் அலிவாஸ்லம் தங்களது தோழர்களிடம் மரத்தின் கீழே சத்திய வாக்குறுதி வாங்கினார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்களிடம் போட்டி ஓட்டுக் கொண்டு சத்திய வாக்குறுதி தந்தார்கள் மேலும் அதில் அபுபுக்கர் உமர் உதயோல்லாஹ் வான்ஹும் போன்ற நெருக்கமான தோழர்களும் இருந்தார்கள் நபி சொல்லல்லாஹ் அலிவாஸ்லம் அவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ளும் அந்த தோழர்களுக்கு சமாதான உடன்படிக்கை நிறைவேறிய பின் தங்களின் குர்பானி பிராணிகளை அறுக்கும்படி நபி சொல்லல்லாஹ் அலேஹ் வசலம் கட்டளையிட்டார்கள் ஆனால் நபி அவர்களின் இந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்கு தோழர்களில் எவரும் முன்வரவில்லை இது நபி சொல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களுக்கு பெரும் வருத்தத்தை ஏற்படுத்தியது இதை உணர்ந்த உம்மு சலமாரதி அல்லாஹ் அன்ஹா அல்லாஹுவின் தூதரே தாங்களே முதலில் எழுந்து சென்று குர்பானியை நிறைவேற்றுங்கள் யாரிடமும் பேசாதீர்கள் என்று ஆலோசனை வழங்கினார்கள் அதற்கிணங்க நபி சொல்லலாஹ் அலைஹ் வசல்லம் அவர்களும் அவ்வாறு செய்ய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 இந்த திருமனத்தால் ரெண்டு விதமான குழப்பங்களை நயவஞ்சகர்கள் உண்டாக்கினார்கள் ஒன்று நபி சொல்லலாஹ் அலேவாசல்லம் அவர்களுக்கு இது ஐந்தாவது திருமணமாக இருந்தது நான்கிற்கு மேல் திருமணம் முடிப்பது அனுமதி இல்லை என முஸ்லிம்கள் அறிந்திருந்தார்கள் இரண்டாவது ஜைத் அதையுல்லாஹ் அன்ஹூ நபி சொல்லாஹ் அலைஹு வசல்லம் அவர்களின் வளர்ப்பு மகன் அவர் நபி சொல்லாஹ் அலே வசல்லம் அவர்களின் மகனாகவே கருதப்பட்டு வந்தார் இதை சொந்த மகனின் மனைவியை சொந்த தந்தை மனமுடிப்பதை போன்று மானக்கேடான செயலாக கருதினார்கள் அல்லாஹு தாலா இந்த இரண்டையும் குறித்து தெல்ல தெளிவான பதிலை சூரா அஹாபில் இறக்கி வைத்தான் அதன் மூலம் ஒருவரை வளர்ப்பு மகனாக ஆக்குவது மார்க்க சட்டத்தில் எந்தவித விளைவையும் ஏற்படுத்தாது என்றும் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களுக்கு பல உன்னத நோக்கங்களுக்காக ஏனைய முஸ்லிம்களை விட திருமண விஷயத்தில் சிறப்பு சலுகையை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்றும் முஸ்லிம்கள் புரிந்து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 நபி சொல்லாஹ் ஹலைவசல்லம் அல்லாஹுவிடம் சென்றடையும் வரை மெல்லிய ரொட்டியை அவர்கள் பார்த்ததாக எனக்கு தெரியாது பொறித்த ஆட்டு கரியை நபி சலாஹ் அலைவாசலம் சுவைத்ததே இல்லை ஆதாரம் சாஹி உல் ஆயிஷா அல்லாஹ் அன்கா கூறுகிறார்கள் நாங்கள் ரெண்டு மாதங்களில் மூன்று பிறைகளை பார்த்து விட்டோம் நபி சொல்லாஹ் அலைவாசலம் அவர்களின் வீடுகளில் எதுவும் சமைக்கப்படவில்லை ஒருவா நீங்கள் எப்படி வாழ்ந்தீர்கள் என்று ஆயிஷாவிடம் கேட்டார் பேரித்தம் பழங்களையும் தண்ணீரையும் உண்டு வாழ்ந்தோம் என ஆதை அல்லாஹ் அணுக அவர்கள் கூறினார்கள் இதுபோன்ற அநேக சம்பவங்கள் ஹதீஸ் நூற்களில் பதிவாகியுள்ளன ஆதாரம் சஹிகுல் புகாரி வறுமையிலும் நெருக்கடியிலும் வாழ்ந்த நபி அவர்களின் துணைவியர்கள் முகம் சுழித்ததோ மனம் வருந்தியதோ முறையீடு செய்ததோ இல்லை ஆம் அவர்களும் மனிதர்கள் தானே இவ்வாறு ஒரே ஒரு முறை நிகழ்ந்தது அதை அல்லாஹ் கண்டித்து ஒரு வசனத்தை இறக்கினான் நபியே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 வசனங்கள் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி நபி சொல்லலாக அழகி வசலம் அவர்களின் துணைவியர் அனைவரும் அல்லாகவே அவனது தூதரையும் தேர்ந்தெடுத்து தங்களது உயர்ந்த பண்புகளையும் உயர்ந்த குணங்களையும் நிலைநாட்டினார்கள் அவர்களில் எவரும் உலகத்தை தேர்ந்தெடுத்து கொள்ளவில்லை நபி சொல்லலாக அலைவசல்லம் அவர்களின் துணைவியர்களுக்கிடையில் அவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தும் பொதுவாக சக்களத்தீகள் மத்தியில் இருக்கும் சண்டை சச்சரவுகள் ஏற்படவில்லை அவர்களும் மனிதர்கள் என்ற அடிப்படையில் ஒரு சில நிகழ்வுகள் தான் நடந்தன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 இந்த நேரிய அடிப்படையிலிருந்து விலகியதால் அவர்கள் அனுபவிக்கும் மன துயரங்களையும் ஆழிய கண்ணோட்டத்துடன் ஆராய்ந்து பார்த்தால் மிக அவசியமானதும் இன்றியமையாததும் மிகச் தீர்வு எனவும் விளங்கிக் கொள்ளலாம் இதில் நல்லதோர் படிப்பினை உண்டு